தோத்திரம் செய்து துழுதுமின் போலும் இன் தோற்றம் ஒரு மாத்திரைப் போதும் மனதில் வையாதவர் வன்மை கோலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றின்குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலை நிற்பற பாருங்குமே